நமது நற்றினை வானொலியின் பொது அறிவு குவியல் வணக்கம் அக்டோபர் எட்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று சமீபத்தில் அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் ஐந்து புதிய மீன் இனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன இரண்டு தேசிய ஆசிரியர் கல்வி கவுன்சில் NCTE, சி டிஇ ஆயிரி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆண்டு நிறுவப்பட்டது மூன்று இந்தியா மற்றும் நேபாள கூட்டு ஆணையத்தின் ஐந்தாவது கூட்டம் நேபாள நாட்டில் நடைபெறவுள்ளது இனி இன்றைய நட்டினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று உலக தற்கொலை தடுப்பு நாள் எந்த தேதியில் அனுசரிக்கப்படுகிறது இரண்டு ஸ்வச்சதா ஹை சேவா இரண்டாயிரத்தி பத்தொன்பதின் கருப்பொருள் என்ன 3. தேசிய விலங்கு நோய் கட்டுப்பாட்டு திட்டம் பிரதமரால் எங்கே தொடங்கப்பட்டது மீண்டும் சந்திப்போம் நன்றி